தமக்கு சாட்சிகளாயிருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு தைரியம் கொள்வோம் Bold Voice வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் இரண்டாமத்தியம் முதல் இருபத்தி வசனங்கள் பெந்தை கோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்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 நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் இறந்திருக்கிறார்கள் என்றும் பரியாசம் பண்ணினார்கள் அப்பொழுது பேதிரு பதினோருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எர்சலைமையில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையா இருக்கிறதே தீர்க்கத்தரிசியாகியோவெயலினால் நிறைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தியலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தீக்க தர்சனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய மனநசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் ஹீ ஹூ ஹேஸ் அன் இயர் லெட் ஹிம் ஹியர் What the Spirit says to the Churches. என் குமாரனே என் குமாரத்தியே கிறிஸ்துவின் பெயர்ப்புகளை பரப்புவதில் உனக்கிருக்கும் தயக்கங்களில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன் மக்கள் உன்னை கேலி செய்வார்கள் என்று நீ பயப்படுகிறாய் நச்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ வாயை திறக்க நினைக்கும் உன் தொண்டை அடைத்துக் கொள்ளுகிறது பற்றிய பயம் உன்னை ஊமையாக்கி விடுகிறது என் பிள்ளையே இந்நிலை குறித்து சோர்ந்து போகாதே மூன்றாண்டுகளுக்கு மேல் இயேசுவோடேயே அவரது சீடர்கள் இருந்தும் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் சீடர்களது வலுவின்மை அவர்களது விருப்பத்தை மேற்கொண்டது எனது வருகையினால்தான் அப்பிரச்சனை தீர்ந்தது நான் அவர்கள் மீது இறங்கிய போதோ கோழைகள் வீரர்களானார்கள் என்னால் நிரப்பப்படு உனது கோழைத்தனத்தை எண்ணி தைரியமிழக்காது அதே வேளையில் உனது பேச்சுத்திறனை நம்பியும் பெருமை அடிக்காது என்னையே சார்ந்திரு சிலுவையின் செய்தியை பறைசாற்ற எல்லா சூழல்களிலும் நான் உனக்கு தைரியம் தருவேன் உனது கல்வி தகுதி காரியம் எனது வல்லமையினாலேயே நீ கிறிஸ்தவுக்கு சாட்சி சொல்லும் மக்கள் ரட்சிக்கப்படுவதை காண்பாய் எனது வரங்களினாலும் உன்னை நிரப்புவேன் நீ ஆவிகளை அடையாளம் காணலாம் பிசாசுகளை துரத்தலாம் மக்களை பாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கலாம் அற்புத அடையாளங்கள் மூலம் எனது வல்லமையை வெளிப்படுத்தி காட்டலாம் தீர்க்க வார்த்தைகள் மூலம் தீயவற்றை கண்டிக்கலாம் நம்பிக்கையே அற்ற விசுவாச வார்த்தைகளை பேசலாம் எதிரியின் கையாட்களை பலமிழக்கச் செய்யலாம் அரசில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு பின்னர் செயல்படும் தீய சக்திகளை கட்டுப்படுத்தலாம் மதுவுக்கும் மாதுவுக்கும் மயங்கி போகும் வாலிபரை திசை திருப்பலாம் சுவிசேஷத்தை நீ அறிவித்துக் கொண்டு முன் செல்கையில் சாத்தான் முழுக்க முழுக்க உன்னை எதிர்ப்பான் ஆத்துமாக்கள் மீதுள்ள அவனது பிடிப்பை அவ்வளவு எளிதில் அவன் விட்டுவிட நீ எனது வல்லமையினால் தான் செயல்படுகிறாய் என்பதால் அவன் சும்மா இருந்து விடுவான் என்று எண்ணாதே உனக்கு விரோதமாக செயல்பட அவன் மக்களை எழுப்பி விடுவான் உன்னை உதைக்க அல்லது எரிக்க அவர்களை ஏவி விடுவான் உன்னை நோக்கி எரியப்படும் ஒரு கல்லும் உன் மீது விழாது என்று நான் வாக்கு பண்ண ஆனால் நீ இரத்த வெள்ளத்தில் சாக நேர்ந்தாலும் உனது முகத்தை தேவதூதனைப் போல் பிரகாசிக்க செய்வேன் உன்னை துன்புறுத்துவோர் மீது உனக்கு கசப்பண்ணம் வராமல் நீ அவர்களிடம் கனிவாகவே இருந்து கொள்ள உனக்கு அருள் தருவேன் நீ எனது மகிழ்ச்சியில் திளைத்திருப்பாய் நான் மாட்சிமையின் ஆவியானவராய் உன் மீது அமர்ந்திருப்பேன் உற்சாகம் கொள் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் எங்கள் மகாபெரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக ஆவியானவரே எங்களிடம் நேரடியாக பேசுவது போல் உம்முடைய திருவசனங்களிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆவியானவர் எங்களுக்கு புதிய உற்சாகமும் புதிய வல்லமையும் தந்து வாயை திறக்க முடியாமல் எங்கள் தொண்டை அடைத்துக் கொள்ளுகிற ஆண்டு வரே மதகை திறந்து விடுவது போல அவர் எங்கள் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலும் இந்த செய்தியை டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் பரசுத்தாபியான்வரின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நீர் தரிப்பிக்க நான் ஜெபிக்கிறேன் மட்டுமல்ல அந்த வல்லமையினால் அவர்கள் எல்லாரும் உறக்கம் தெளிந்து உற்சாகம் கொண்டு கல்வாரி துணியை எல்லா இடங்களிலும் அவர்கள் முரசொலிக்க கர்த்தரை அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்